பிறரை சாபம் இடுபவர்கள் மறுமை நாளில் பரிந்துரை செய்பவர்களாகவோ சாட்சி கூறுபவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் என்று நபிசல்லம் அலி நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது